ஓம் குருர் பிரம்மா குருர் விஷ்ணுர் குரு தேவோ மகேஸ்வர குரு சாட்சா பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமையன்பர்களே நமது வாழ்க்கையில் நம்முடைய மாணவ பருவம் மிக மிக முக்கியமானது மாணவ பருவம் நன்கு அமையவில்லை என்றால் வாழ்க்கை முழுவதும் பல்வேறு விதமான துன்பங்களையும் மன அமைதியின்மையையும் அனுபவிக்க வேண்டி வரும் மாணவ பருவம்தான் நம்முடைய வாழ்க்கையின் அஸ்திவாரம் என்று சொல்லலாம் சாஸ்திரங்கள் மாணவ பருவத்தில் நம்மை நன்கு செம்மைப்படுத்துகின்ற நெறிமுறைகளை நமக்கு உபதேசிக்கின்றன எவ்வாறு வாழ வேண்டும் என்பதை தெளிவாக உபதேசித்திருக்கின்றன வாழ்க்கையின் குறிக்கோளை தெளிவாக தெரிந்து கொள்வதற்கு பிரம்மச்சரிய ஆசிரமம் என்கின்ற மாணவ பருவந்தான் மிக மிக முக்கியமானது நாம் குழந்தையாக இருக்கும் பொழுது பிறரை சார்ந்திருக்கிறோம் தக்க பருவம் வந்த பிறகு தாயும் தந்தையும் நம்மை கற்பவை கற்க வேண்டிய ஆசிரியரிடத்திலே கற்பதற்கான ஏற்பாடுகளை செய்கிறார்கள் அல்லது தந்தையாரே கற்றுக் கொடுக்கிறார் அதன் பொருட்டு வேதத்தில் சிறந்த மந்திரமான காயத்ரி மந்திரத்தை உபதேசிக்கிறார் இவற்றை நாம் சென்ற வகுப்பிலே சிந்தித்தோம் காயத்ரி மந்திரத்தை ஜபம் செய்து கொண்டிருப்பதற்கிடையில் காலை முதல் இரவு வரை ஆசிரியர் சொன்ன நெறிப்படி வாழ்கிறோம் இன்றைக்கு இந்த வாழ்க்கை முறை இன்று நம்மிடையே மிக மிக குறைந்து போய்விட்டாலும் ஓரளவு ஆர்வம் உள்ளவர்கள் மனதால் இந்த பிரம்மச்சரிய வாழ்க்கையை கற்பனை செய்து கொள்ளலாம் என்றும் நான் கருதுகிறேன் மாணவ பருவத்தை நாம் கற்பனை செய்து பார்க்கலாம் ஒருவேளை நமக்கு அத்தகைய வாய்ப்பு கிடைக்கவில்லை என்றாலும் ஏதோ ஒரு காரணத்தினால் இப்பொழுது நமக்கு ஆன்மீக நாட்டம் இருப்பதால் நாம் மாணவ பருவத்திலே முறையாக கற்றதாக பாவனை செய்து கொள்வதில் தவறில்லை என்று நான் கருதுகிறேன் எளிமையான வாழ்க்கை முறையுடன் கற்க வேண்டிய கல்வியை தகுந்த ஆசிரியர் வாயிலாக கற்கிறேன் ஆசிரியர் என்னை அறவாழ்க்கையிலும் நல்ல சாஸ்திரங்களை முறையாக அறிந்து கொள்வதிலும் அன்போடு என் ஆர்வத்தை வளர்ப்பதாக நான் கற்பனை செய்கிறேன் பிரம்மச்சரிய ஆசிரமத்தில் வேதங்களை படிப்பது வேதம் என்றால் ஏதோ கடினமானது என்று பொருள் அல்ல நமது பாரத தேச மரபு என்னவென்றால் எல்லாவற்றையும் மனப்பாடம் செய்வது நம்முடைய ஒரு சிஸ்டம் இதில் எப்படி இருக்கிறது என்று கேட்டால் அகராதியை கூட நாம் மனப்பாடம் செய்கின்ற ஒரு வழக்கம் இருக்கிறது தமிழிலேயும் சம்ஸ்கிருதத்திலேயும் அகராதியை கூட மனப்பாடம் செய்கின்ற செய்ய வைக்கின்ற ஒரு நெறிமுறை இன்றும் தொடர்கிறது அதோடு மந்திரங்களை ஸ்லோகங்களை ஆசிரியர் எவ்வாறு உச்சரிக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கிறார் நாம் அவர் சொல்லுவதை கேட்டு நாம் திரும்ப உச்சரிக்கிறோம் குரு ஒரு முறை உச்சரிக்கிறார் நாம் இரண்டு முறை அதை உச்சரிக்கிறோம் அவ்வாறு உச்சாரணம் செய்து அதை திரும்ப சொல்லி மனதிலே பதிய வைக்கிறோம் சாஸ்திரங்களை புத்தகத்தில் வைக்கக்கூடாது மஸ்தகம் என்கின்ற மூளையிலே அதை நன்கு பதிய வைக்க வேண்டும் இளமையில் கல் என்று பெரியோர்கள் சொன்னார்கள் இளம் வயதிலே இது போன்ற அற்புதமான நம்முடைய நூல்களையெல்லாம் கற்றுக்கொள்ள வேண்டும் இப்பொழுதும் கூட நாம் அவ்வாறு கற்றுக்கொள்வதில் குற்றமில்லை அதற்கென்று நாம் சிறிது சிறிது நேரம் ஒதுக்கி இப்பொழுது நீங்கள் கற்றுக்கொண்டிருப்பதைப் போல கற்றுக்கொள்ளலாம் இந்த உபதேசங்களெல்லாம் உங்களுக்கு கற்க வேண்டும் என்கிற ஒரு ஆர்வத்தை தூண்டுவதற்காகத்தான் நீங்கள் இன்னும் நாளாக நாளாக முறையாக ஆழமாக கற்க வேண்டும் என்பதே என்னுடைய பிரார்த்தனை மனதாலும் சொல்லாலும் செயலாலும் ஒழுக்கமாக வாழ்ந்து சாஸ்திரங்களின் பொருளை அரிய அறிய நமக்கு கருத்துக்கள் ஆழமாக மனதிலே பதியும் ஆச்சாரியா பாதமாதத்தே பாதம் சிஷ்யஸ்வமேதையா பாதம் சபிரம்மச்சாரிப்பிய பாதம் காலக்கிரமேணச்ச என்று ஒரு ஸ்லோகம் சொல்லுகிறது இதனுடைய பொருள் மாணவன் கல்வி கற்கும் பொழுது ஆசிரியரிடமிருந்து கல்வியை பெறும் பொழுது அதில் கால்பகுதியை புரிந்து கொள்கிறான் முழுமையாக படித்தாலும் அதில் கால்பகுதி அம்சம்தான் புரிகிறது பிறகு சுயமாக சிந்தித்து பார்க்கிறார் மேலும் கால்பகுதி விளங்குகிறது மற்ற மாணவர்களுடன் கலந்துரையாடி அவர்கள் மூலமாகவும் கருத்துக்களை அறிந்து அவரவர்களுடைய புத்தி சக்தியில் தோன்றுகின்ற உயர்ந்த எண்ணங்களை அறிந்து கொண்டு அதன் மூலம் மேலும் கால்பகுதியை உணர்ந்து கொள்கிறார் அதன்படி கடைபிடித்து வாழ்ந்த பிறகு பிறருக்கு அதை வழங்குகிறான் சொல்லிக் கொடுக்கிறான் அவ்வாறு சொல்லிக் கொடுக்கும் பொழுதுதான் கல்வியானது முழுமை பெறுகிறது அவனுக்கு தான் கற்ற கல்வியின் அருமை பெருமைகள் விளங்குகின்றன எனவே மாணவ பருவத்தில் ஆசிரியரிடத்தில் அன்போடு பணிவோடு வணக்கத்தோடு இருந்து அவர்களிடமிருந்து முறையாக கல்வியை கற்று அதை நன்கு உள்ளத்திலே வாங்கி அதை வாழ்க்கையில் பயன்படுத்தி நாமும் அமைதியாக வாழ்ந்து மற்றவர்களுடைய வாழ்க்கைக்கும் அமைதியை வழங்க ஆண்டவன் நமக்கு அருள் புரியட்டும் பிரம்மச்சரிய வாழ்க்கை முறை பிரம்மச்சரிய ஆசிரமத்தின் வாழ்க்கை நெறிமுறை நம்மிடையே மீண்டும் மலரட்டும் அதனுடைய உயர்ந்த அம்சம்